ிாத்தய தோத்திரவேத்தை கப்பணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமணோஹி பிரதிஷாஹம் அமத்தி சுகசா அன்பர்களே இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நேற்றைக்கு பார்த்தோம் அதுக்கு முதல் நாள் இருபத்தாறாவது ஸ்லோகத்தோடு அர்த்தத்தை பார்த்தோம் இப்போ ஒரு தொடர்ச்சிக்காக சொல்கிறேன் இருபத்தாறாவது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார் யாரு நெறிபிரளாத பக்தியினால என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் ஞான மூலம் குணாத்தீத்தனாகிறதுக்கான உபாயத்தை உபதேசம் பண்ணுகிறேன் பிறகு அவர்கள் பிரம்மஸ்வரூபமாக தங்களை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அவ்வாறு பிரம்மஸ்வரூபமாக தங்களை உணர்ந்து கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள்னு சொன்னார் ஆகவே ஈஸ்வர பக்தியானது ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஜானத்தை கொடுக்கிறது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து ஒன்றுங்கிற ஞானத்தை பகவான் அனுகிரகம் பண்றார் அதன் மூலம் அவன் பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய தகுதியை படைத்தவனாகிறான் என்பதுதான் இருபத்தாறாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதுதான் குணாதித்த உபாயம் குணா தீதனாவதுக்கு உபாயம் முதல்ல பக்தி யோகம் அந்த பக்தி யோகத்தினுடைய பலன் ஞான யோகம் ஞானயோகத்தின் மூலம் ஒருவன் குணா தீத்தனாகிறான் அதன் மூலம் தன்னை பிரம்மமாக உணர்ந்து கொள்ளுகிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும் ஏற்கனவே பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் என்னிடத்தில் பக்தி பண்ணுறவனுக்கு நான் புத்தி யோகத்தை கொடுக்குறேன்னர் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அந்த ஸ்லோகத்தை எல்லாம் நாம் நினைச்சு பார்க்கலாம் இப்போ இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தை பகவான் பூர்த்தி பண்ணுகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் ஹீங்கிறத முதல் எடுத்துக்கணும் ஹீ ஏனென்றால் பிரம்மபூயாய கல்பத்தேன்னு சொன்னார் இல்லையா அவன் பிரம்மம் ஆவதற்கு தகுதியுடையவனாகிறான் பிரம்மம் ஆகிறதுங்கிறது என்ன தன்னை பிரம்மமாகவே உணர்றது பிரம்மமாக ஆகிறதுங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம பிரம்மமாகத்தான் இருக்கோம் நம்மளை ஜீவனாகவும் மனிதனாகவும் தவறாக நினைத்து கொண்டோம் அந்த எண்ணத்தை நீக்கிறது தான் ஞானயோகத்தினுடைய வேலை அஜ்ஞான தான் ஞான முக்கியமான உபதேசம் ஹீங்கிறதுக்கு அர்த்தம் ஏனென்றால் அகம் நான் அமிரஸ்ய அவ்யசிய பிரம்மணா சாஸ்வத்திய धर्मस्य, सुखस्य, சுகசிய ஐகாந்திக்க பிரதிஷ்டா அஸ்மி ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்குது நான் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்கிறான் பிரம்மன் வந்து பிரத்யேகாத்மாவாக ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கக்கூடிய ஜீனுக்கெல்லாம் ஆதாரமாக மித்யாபூதமான ஜீவன் தேகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்தியமான பரமாத்மா அதான் இங்கே அர்த்தம் ஆகவே அஹம் பிரத்யகாத்மா அஸ்மி சங்கராச்சாரியர் சொல்றார் பிரம்மணா பரமாத்மனா ஹி யஸ்மாத் பிரதிஷ்டா அகம் பிரதிதிஷ்டி அஸ்மின் இது பிரதிஷ்டா அகம் பிரத்யகாத்மா இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை நான் இந்த அளவில் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் மேலும் இந்த ஸ்லோகத்திற்குரிய பொருளை நாளைக்கு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் பிரம்மணோம் அமிர்தர்மஸ்யாந்திக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய